அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் தெரிந்து செய்யக்கூடிய இந்த செயலை காலத்தால் இடத்தால் இன்னும் இதர சாதனங்களால் இவன்தான் செய்வான் என்பதை தேர்ந்து தெளிந்து அவனிடம் அந்த செயலை செய்ய விடுவாயாக என்பதுதான் இந்த குரலின் பொருள் செயலுக்கேற்ற தகுதி உடையாரை அந்த செயலை செய்வதற்காக நியமிக்க வேண்டும் வேலைக்கு தக்க ஆள் அமர்த்த வேண்டுமே அன்றி ஆளுக்காக இருக்கும் வேலையை அழித்து விடக்கூடாது மேலும் அந்த செயலுக்கான சாதனங்களையும் கொடுக்க வேண்டும் பழமொழி என்கிற தமிழ் நூலில் ஐம்பத்தி பாடல் இவ்வாறு உபதேசிக்கிறது உற்றான் உரான் எனல் வேண்டா ஒன்பொருளை கற்றானை நோக்கியே கைவிடுக கற்றான் கிழவன் உரைகேட்கும் கேளான் எனினும் இழவன்று எருதுண்ட உப்பு ஒரு செயலை செய்வதற்குரிய ஆளை ஆராயும் நேரத்தில் நம் உறவினன் என்றோ உறவினன் அல்லாதவன் என்றோ கருத வேண்டாம் கற்றறிந்த ஒருவனை ஆராய்ந்து பார்த்து அவனிடமே அதனை ஒப்படைக்கவும் படித்தவன் தன் உரிமையாளனின் பேச்சை கேட்பான் கேட்கவில்லை என்றாலும் அது எருது உண்ட போல நன்மை தருவதாகவே முடியும் உடைமைக்காரனுக்கு நஷ்டம் ஏற்படாது இனி பதவரை பார்க்கலாம் இதனை இச்செயலை இதனால் இக்கருவியால் அதாவது இந்த சாதனத்தால் இந்த வழிமுறையால் இவன் முடிக்கும் என்று இத்தகையவன் செய்ய இயலும் என்று ஆய்ந்து ஆராய்ந்து மூன்றும் சரியாக அமையும் இடத்து அதனை அச்செயலை அவன் கண் அத்தகையவனிடம் விடல் ஒப்படைக்க வேண்டும் இச்செயலை இக்கருவியால் அதாவது இந்த வழிமுறையால் இத்தகையவன் செய்ய இயலும் என்று ஆராய்ந்து பார்த்து மூன்றும் சரியாக அமைந்தவனிடத்தில் அந்த செயலை அத்தகையம் ஒப்படைக்க வேண்டும் இதனால் மனமார்ந்தேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா உள்ளந்தோறும் வள்ளுவன் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக